وعلى آله واصحابه الذين نصبوا انفسهم للدفاع عن بيضه الدين اما بعد فقد قال الله تعالى في قرانه الكريم بعد اود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم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 விரிந்த விண்ணையும் பிறந்த மண்ணையும் படைத்து விண்ணிலை விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசுகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய சத்தியத்தின் தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் சாந்தி மதம் ஏந்தி வந்த சாந்தி நபி மன்னர்கள் மீதிலும் இஸ்லாம் என்னும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களுடைய இன்னுயிர்களை எல்லாம் மயிர்களாக மதித்து கற்களாக பாவித்த உத்தமத்தினால் மூலமாக இப்போ அறிமுகம் செய்யப்பட்ட அவனுடைய உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவில் யார் யார் எல்லாம் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட அத்துணை நல்லறியாத மீதிலும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக ஒரு தினத்திலே அல்லாவினால் நிறைவேற்றுவதற்காக வேண்டி காப்பூர் நீத்துடன் அல்லாவின் இல்லமாம் பள்ளி வாயில் ஒன்று குழுமே இருக்கும் அல்லாவின் நன்னரியார்களே இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே ஆரம்பமாக என்னை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயன் அல்லாஹ் அணுதினமும் பயந்து விசேஷமாக நான் தனிமையிலே இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூடாவினால் செய்து நாசத்தில் வந்து விடாமல் அவரை உண்மையான முறையில் தக்குவா செய்து பயந்து பணிந்து நடந்து கொள்ளுமாறு முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த உண்மையான தக்குவாவை கொண்டு வன்மையாக வசிய செய்து கொள்கின்றேன் என்னும் நற்கை பிறப்பிக்கின்றேன் அன்பாண்ட மேலான பெரியவர்களே சகோதரர்களே அவர்கள் அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களோ எந்த காலம் இந்த உலகத்தில் தோன்றுகின்ற காலத்தில் ஆக மோசமான பயங்கரமான கொடூரமான காலம் என்று அரமை தூதர் சல்லல்லாஹ் அவர்கள் எச்சரித்தார்களோ அப்படிப்பட்ட பயங்கரமான காலத்துக்குள்ளே நாம் நுழைந்திருக்கிறோம் கண்ணியமானவர்களே சதி இந்த பூமிக்கு மேலால் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்லாமத்துடைய விரோதிகள் குறிப்பாக இந்த இவர்களின் மூலமாக இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக ரெண்டு விதமான பயங்கரமான சூழ்ச்சி முழு உலகத்திலேயும் நாடலாவியில் அல்ல நான் உலகளாவியில் பேசுகிறேன் ஒன்று இந்த மேலால் எந்த முஸ்லீமாவது சரி நடமாடக்கூடாது இந்த பூமிக்கு மேலால் முஸ்லீம் நிம்மதியாக வாழக்கூடாது அவனுடைய பொருளாதாரத்தை அவன் நிம்மதியாக சந்தோஷமாக அதை முன்னெடுத்து செல்லக்கூடாது முஸ்லிமாவது இல்லாமல் பூண்டோடு இஸ்லாமிய சமூகத்தை அழித்து நாசமாக்க இஸ்லாம் என்ற பெயர் இந்த பூமிக்கு மேலால் உச்சரிக்க கூடாது இவர்கள் சந்தோஷமாக நிம்மதியாக பூமிக்கு மேலும் நடமாடக்கூடாது இவர்கள் அடக்கி ஒடுக்கப்பட வேண்டும் இவர்கள் அடிமைப்படுத்தப்பட வேண்டும் இவர்களுக்குரிய உரிமைகள் பறிக்கப்பட வேண்டும் சம அமைப்பில் இவர்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும் இவர்களுக்கு தனியாக நிம்மதியாக வாழவிடக் கூடாது என்றால் முஸ்லிம்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் ஒரு பக்கத்தில் சூழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டாவது இதைவிட பயங்கரம் முஸ்லிமுடைய உயிர் அது போகட்டும் எந்த முஸ்லீமுக்கும் ஆட்சேபனை கிடையாது அல்லாவுக்காக வேண்டிய லட்சக்கணக்கான உயிராக இருந்தாலும் தயார் செய்தி அல்ல ஆனால் இதைவிட பயங்கரமான சூழ்ச்சி தெரியுமா முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை பறிக்க வேண்டும் அதுக்காக தான் இங்கு எத்தனையோ பாவங்கள் கட்டி அவள் விடப்பட்டிருக்கிறது முஸ்லிங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானியத்தை பறிக்க வேண்டும் மோகத்தை கலக்க வேண்டும் முகப்பத்தை கலத்த வேண்டும் குரான் ஹதீஸ் இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து இல்லாமல் என்பதற்காக வேண்டி நாகரிகம் என்ற பெயர்லீன் கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தி முஸ்லீம்களிடத்தில் இருந்து ஈமானை பறிப்பதற்குரிய பயங்கரமான ஒரு தந்திரம் சூழ்ச்சி இந்த ரீதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களின் சகோதரர்களை உலக மகா யுத்தம் இதுவரைக்கும் பதினெட்டு நவம்பர் மாதம் வரைக்கும் நடைபெற்றது சுமார் முப்பத்தி ஐந்து மில்லியன் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் மூணரை கோடி மக்கள் இரண்டாவது உலக மகா யுத்தம் தொள்ளி முப்படிவுக்கு வந்தது இந்த 6 வருட காலத்தில் சுமார் எண்பத்தி ஐந்து மில்லியன் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் எட்டரை கோடி மக்கள் பரிதாபமாக படுகொலை செய்யப்பட்டார்கள் அதற்கு பின்னால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஐனா சபை என்ன நடந்தது இதற்கு பின்னால் இந்த பூமிக்கு மேலால் இது போன்ற ஒரு அழிவு நடக்கக்கூடாது இது போன்ற ஒரு நிகழ்வுக்கு இந்த பூமி இது இடம் கொடுக்க கூடாது என்பதற்காக வேண்டி உலகத்துக்கு ஒரு யாப்பை அறிமுகப்படுத்தினார்கள் அதில் போடப்பட்ட ஒரு சட்டம் தான் மனித உரிமை சட்டம் இருந்தாலும் எந்த சிக்கில் இருந்தாலும் எந்த மூளையில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் அவருடைய மத சுதந்திரத்தோடு அவருக்கு எந்த மூளை முடிக்குழு நடமாடலாம் அவருடைய மாற்றத்தை அவருடைய இஷ்டப்படி சுதந்திரமாக அமுல்படுத்தலாம் அதில் யார் கை வைப்பார்களோ அதை இல்லாமலாக்க யார் முயற்சி செய்வார்களோ அது மனித உரிமை மீறல் என்ற குற்றத்துக்கு உள்ளால் அது வந்துவிடும் ஒரு சட்டத்தை உலக யாப்பு உருவாக்கினார்கள் ஆனால் அந்த நேரத்தில் இந்த யகுதி நசாராக்களுக்கு தெரியவில்லை இது முஸ்லிம்களுக்கு சாதகமாக அமையப்போகிறது முஸ்லிம்களுக்கு சாதகமாக அமையப்போகிறது என்று அன்று யோசிக்கவில்லை பின்னால் தலையில் கையை வைத்தார்கள் இதற்கு கையாண்ட பயங்கரமான சந்திரன் இந்த யகுதி நசாராக்கள் இதற்கு இவர்கள் கையாண்ட பயங்கரமான யுக்தி என்ன தெரியுமா எங்கெல்லாம் எந்த நாடுகளில் எல்லாம் இஸ்லாம் வளர்ந்து வந்ததோ ஈமானியத்தான அமல்கள் நடைபெற்றதோ ரசூலுல்லாவுடைய சுண்ணாக்கள் ஹயத்தாக்கப்பட்டனவோ அங்கங்கெல்லாம் பயங்கரவாதம் தீவிரவாதம் என்றொரு பெயரை சூட்டி முஸ்லிம்களை அழிக்க ஆரம்பித்தார்கள் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே யகுதிகள் பயங்கரமானவர்கள் இந்த உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போட்டி முஸ்லீம்களுக்கும் அவர்களுடைய பயன்படுத்தப்பட்டு முஸ்லீம்களுக்கு எதிராக சாட்டிவிடப்பட்டு இன்று இந்த யகுதிகள் நிழல் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் கசப்பான உண்மை இன்று எங்களுடைய நாட்டில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அசாதாரண நிலைமைக்கும் காரணம் இந்த யகுதிகள் எப்படைய நாட்டில் காலடி எடுத்து வைத்தார்களோ அன்றில் இருந்து முஸ்லீம்களுக்கு பிரச்சனை காலடி எடுத்து வைத்தார்களோ யுத்தம் எங்களுடைய நாட்டை அல்ல பாதுகாப்பானாக ஏனென்றால் கண்ணியமான முழு உலகத்துடைய பவரும் எகுதிகளுடைய கரத்தில் இருக்கிறது வேர்ல்ட் ஹெல்த் அசோசியேஷன் அது கரத்தில் கரத்தில் கரத்தில் நிர்வகிக்க ஆயுதங்கள் சப்ளை பண்ணுவார்களோ இவர்கள் தான் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியை முடிவு செய்கிறார்கள் ஆச்சரியம் என்ன தெரியுமா உலகத்துடைய சனத்தொகையில் எகூதிகளுடைய சனத்தொகை இன்னும் ஒன்னர கோடிய தாண்டல் ஒன்ன கோடிய முழு சனத்தொகை தாண்டல் ஆனால் முழு உலகத்துடைய பவரும் அவனுடைய கருத்துக்குள்ளே இருக்கிறது எனவே கண்ணியமானவர்களே எகூதிகள் பயங்கரமானவர்கள் இவர்கள் மோசமானவர்கள் அல்ல இவர்களுடைய சதிகளை பற்றி குருவானில் எத்தனையோ இடைச்சிலங்களுக்கு புத்திமதி சொல்லி தருகிறான் இவர்கள் தீட்டுகின்ற திட்டம் என்னக்கருமக்கரவா ஹைருள் இந்த இந்திய விரோதிகள் இந்த முஸ்லிம்களுடைய விரோதிகள் இந்த முஸ்லிம்களை இல்லாமல் அழித்து நாச்சமாக்க வேண்டும் இவர்களை அடுக்கி ஒடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த விரோதிகள் சதி திட்டங்களை தீட்டுகிறார்கள் சூழ்ச்சி செய்கிறான் சொல்வான் அல்லாவும் சூழ்ச்சி செய்கிறான் வல்வாவுகைள் மாக்கிறேன் சூழ்ச்சி செய்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சி அவன் அல்லாவாக இருக்கிறான் இன்னும் இடத்தில் அல்லா சொல்கிறான் இந்தாமல் என்று கங்கணம் கட்டுகின்றவர்கள் அல்லா நானும் சதித்திட்டம் தீட்டுகிறேன் அல்லாஹ் சொல்கிறான் முழு உலகமும் சேர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிராக திட்டம் தீட்டட்டுமே அல்லாவுடைய கலா கதிரில் இல்லை என்று சொன்னால் எ கோடி திட்டங்களை சதிகளை தீட்டினாலும் இந்த பூமிக்கு மேலால் ஒரு திட்டமாவது நடக்காது ஆனால் ரப்பல் ஆலமீன் தீட்டுகின்ற திட்டங்களில் எந்த ஒரு திட்டமும் இந்த பூமிக்கு மேலால் நடக்காமல் இருக்காது இதுதான் ஈமான் இதுதான் ஈமான் சூழ்ச்சியை பற்றி இவர்கள் இருந்து வருகின்ற காற்றின் மூலமாக அதை ஊதி அணைக்க முற்படுகிறார்கள் எவ்வளவு பெரிய முட்டாங்களாக இருப்பார்கள் எவ்வளவு பெரிய முட்டாங்களாக இருப்பார்கள் ஏன் கண்ணியமானே உலகத்துடைய நடைமுறையை எடுத்து பாருங்கள் கேஸ் அடுப்பு அந்த அடுப்பு இந்த அடுப்பு கரண்ட் அது இதெல்லாம் வந்து அந்த காலம் பிறகு நெருப்பு தணிகின்ற நேரத்தில் நாம் கையாளுகின்ற யுக்தி என்ன அதை ஊதிப்பட்டவை போக எவ்வளவு பெரிய முத்திரங்கராக இருக்கிறான் இந்த துன்யாவுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய இந்த வீணுள் இவர்களுடைய வாயில் வருகின்ற இந்த காற்றின் மூலமாக ஊதி அணைக்க இது விளக்கம் என்ன தெரியுமா ஒட்டுமொத்தமான உலகமும் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒன்று சேர்ந்து இந்த முயற்சி செய்தாலும் வருகின்ற காற்றுக்கு சமன் மனிதனுடைய வாயிலிருந்து வருகின்ற காற்றுக்கு சமன் கண்யமானவர்களே இப்படி அல்ல இந்த நசாராக்களுடைய சதிகளை பற்றி குருவானில் வர்ணிக்கின்றான் நபியைபாக்களை முஸ்லீம்களை எங்களை பார்த்து அல்லா சொல்கிறான் நபியே நாயகமே ஏ முஸ்லீம்களே இந்த இவர்கள் போர் தொடுத்துக் கொண்டே இருப்பார்கள் சில நேரம் அது சற்று தனிந்ததாக இருக்குமே தவிர முற்று முழுவதாக ஓய்ந்து போகாது இவர்களுடைய சதி நடந்து கொண்டிருக்கும் கயாமத்து வரைக்கும் இவர்களுள் யுத்தம் தொடுத்துக்கொண்டே இருப்பார்கள் அழுக்குருவான் சொல்கிறது எது வரைக்கும் தோன்றும் வரைக்கும் எகூதிகளுடைய சூழ்ச்சி இந்த பூமிக்கு நடக்கும் என்ன சொன்னார்கள் எழுபது நாயிரம் யகுதிகள் பை செய்வார்கள் ஒரு கணிப்பெண் சொல்கிறது ஈரானில் முப்பது நாயிரம் எகூதிகள் விட்டார்கள் முப்பது குறிக்கொண்டு விட்டார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களை அல்லா சொல்கிறான் இவர்களுடைய முயற்சியோட அது முஸ்லீம்களே இவர்கள் போர் தொடுத்து கொண்டே இருப்பார்கள் அன்மில்லிக்கும் இனித்தாகும் தெரியுமா இந்த சமூகமும் இவர்களுடைய முயற்சி ஓதாது வளம் தருவாது நீங்கள் எதை பொருந்திக்கொள்ள மாட்டார்கள் நீங்கள் பங்கெடுத்தாலும் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே நீங்கள் பங்கு கொடுத்தாலும் எதையும் பொருட்படுத்த மாட்டார்கள் எதுவரைக்கும் தெரியுமா நபிய நாயகமே நீங்கள் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு நகராணியாக மாறும் வரைக்கும் முயற்சியை கைவிட மாட்டார்கள் மாட்டுகின்ற முயற்சி என்றால் எவ்வளவு தீட்டுவார்கள் திட்டம் தீட்டுவார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே இப்படி அல்லாஹருடைய சில சதி திட்டங்களை பற்றி குருவானில் பேசுகிறார் இது உலகம் முடிவு வரைக்கும் நடைபெறும் அதில் சந்தேகம் இல்ல அல்ல சொல்லிவிட்டான் இது சூழ்நிலைகள் உருவாகின்ற நேரத்தில் கட்டங்கள் கிளம்புகின்ற பிரச்சனைகள் வருகின்ற கட்டத்தில் இப்படி முஸ்லிம்களுக்கு எதிராக சதித்திட்டங்கள் சூழ்ச்சிகள் மேற்கொண்டு முஸ்லிம்களுக்கு அடிக்கின்ற தருணத்தில் முஸ்லிம்கள் நாம் எப்படி நடக்க வேண்டும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் எங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்க வேண்டும் நாம் எப்படி எங்களுடைய நடைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அல்குருவான் சொல்கிறது கண்ணியமானவர்களே எங்கெங்கெல்லாம் அல்குருவான் சோதனைகளை பற்றி சொல்கிறதோ அங்கெங்கெல்லாம் அல் குருவான் தீர்வையும் சொல்லாமல் எந்த இடத்திலையும் விட்டு வைக்கவில்லை இப்படிப்பட்ட கட்டத்தில் முஸ்லீம்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் கண்ணியமானவர்களை ஒன்றை மாத்திரம் நாம் விளங்கிக் வேண்டும் இந்த உலகத்துடைய வாழ்க்கை அல்லது நாம் இங்கு நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் அல்ல கோடிக்கணக்கான வருஷங்கள் இந்த பூமிக்கு மேலால் ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ பிறந்தவர்கள் அல்ல இந்த உலகத்துடைய வாழ்க்கை போலியானது இது ஏமாத்தி இது வீண் விளையாட்டு என்று அல் குறுவான் வர்ணிக்கிறது இது முடிந்துவிடும் எப்படியோ எப்படி வந்தாலும் இதனாலதான் உலகத்துடைய மனிதர் சொன்னார் அந்த ரோம் கிஸ்ரா படைகளை பார்த்து சொன்னார்கள் ஏ ரோம் கிஸ்ராசிகளே உங்களிடத்தில் மதுவை விரும்புகின்ற கூட்டம் இருப்பதை போல என்னிடத்தில் மௌத்தை விரும்புகின்ற கூட்டம் இருக்கிறது மகாத்மா எப்பொழுதே முஸ்லீம்கள் கண்ணியமான உயிரை உயிராக மதித்தது கிடையாது எங்களுடைய இரத்தத்தில் ஊறி போயிருக்கின்ற ஒரு ஈமானியத்தான உணர்வு முதலாவது நாம் இந்த உலகத்துடைய யதார்த்தத்தை புரிந்து வேண்டும் சக்கராத்துக்கு முன்னால் இந்த உலகத்துடைய சோதனைகள் தூசிக்கும் போதாது சக்கராத் சாதாரணமானதா என்ன சொன்னி சாகரத்தின் அலமஹா சுபகாரம் ஒவ்வொரு ரோமத்துக்கும் சக்கராத்துடைய வருத்தம் இருக்கிறது முடி ஒரு முடியுடைய சக்கராத்துடைய பிரித்து கொடுத்தால் அந்த வேதனையை தாங்க முடியாமல் மாண்டு போவார்கள் சுபகாரம் இப்ப இருக்கிற இஸ்ரேவனுடைய முன்னால் வாழ்ந்தவர் உலகம் பேசியது எட்டு வருஷம் கோமா என்று எட்டு வருஷம் கோமா என்று உலகம் பேசியது வைத்தியம் வந்தால் அந்த காலை வெட்டுகின்ற நேரத்தில் அது முழங்காலுக்கு வந்துவிடும் முழங்காலை வெட்டுவார்கள் தொடக்கி வந்துவிடும் தொடையை வெட்டுவார்கள் இடுப்புக்கு வரும் இடுப்பை வெட்டுவார்கள் வயிற்றுக்கு வரும் வைத்தை வெட்டுவார்கள் நெஞ்சுக்கு வரும் நெஞ்சை வெட்டுவார்கள் கழுத்துக்கு வரும் கழுத்தை வெட்டுவார்கள் மூளைக்கு வந்தது கண்ணியமானவர்களே ஆயம் வெ உலகத்தில் வெும்க்கராத்துனாதிபதித்தன் அவன் எத்து சாம்பலாக்கிய சொத்துக்களுக்கு அல்லா குடுக்க நாடிய தண்டன் என்ன தெரியுமா சக்கராத்துல பிடிச்சார் உலகம் சொல்கிறது எட்டு வருஷம் கோமா ஆனா நாம் சொல்கிறோம் எட்டு வருஷம் சக்கரா சிவகா புடிச்சான் புடி கண்ணியமான இதுதான் எங்களுடைய ரப்பு இந்த யனார்த்தத்தை நாம் புரிய வேண்டும் உலகத்தில் எத்தனை சோதனை வரட்டுமே அல்லாவுக்காக வேண்டி நாம் பொறுமையாக இருப்போம் ஆனால் நிச்சயமாக சத்தியமாக இந்த சோதனைகளை நாம் பொருத்தோம் என்றால் சக்கர்த்து ஆகும் அல்லா சொல்கிறான் ஏ மனிதர்களே சில சோதனைகளை பற்றி அல்லா சொல்கிறான் சமூகத்தை மனித சமூகத்தை நாம் பட்டினியை கொண்டு சோதிப்போம் பட்டினி நாட்டில் ஒரு அனர்த்தம் நடந்தது ஒரு வருடங்களுக்கு முன்னால் முப்பது கோடிக்கு சொந்தக்காரன் முப்பது கோடிக்கு சொக்காரர் ரமான்னுடைய மாதம் வருவதற்கு சு ஒன்ற மாதத்துக்கு முன்னாலே அது கோடியுடைய ஜக்காத்துடைய பகுதியை ஒதுக்கிவிட்டார் சயமாக நடந்த சரிக்கிரம் கோடியில் பிறந்தவர் இன்பத்தில் வாழ்ந்தவரே ஒரு ஒரே ஒரு இரவு அந்த அனர்த்த நடந்தது அமர்ந்து பகலைக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது பார்சல் இருந்தால் கொடுத்துவிட்டு செல்லுங்கள் என்று கையேண்டுகின்ற நிலைமை அவர் சொன்னுமா நேற்று இரவு நான் கோடீஸ்வரருடைய பட்டியலில் நேற்று இரவு நான் பட்டியலில் வாங்கிற பட்டியலில் நான் இன்று பகல் ஒரு பிட்டுக்காரனுடைய பட்டியலில் கண்யமான இதைத்தான் நல்லா சொல்கிறார் மனிதன் நீ எத்தனை கோடியில் பிறந்தாலும் எவ்வளவு சூழ்ந்தியான வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் நான் பசியை கொண்டு சோதிக்க நாடினால் சோதித்து காட்டுவேன் இது என்னுடைய சோதனை உங்களுடைய சொத்துகளில் சிலரை குறைப்பது கொண்டு என்னுடைய சோதனை வரும் உங்களுடைய சிலரை பறிப்பது சோதனை வரும் செல்வங்களில் என்னுடைய சோதனை வரும் இன்னொரு பயங்கரமான வசனத்தை அல்ல சொல்கிறான் கபலிக்கும் அதன் கசீரோ இன்று எ பார்த்து இறங்கிய வசனம் மாதிரி ஒரு வசனத்தை அல்ல சொல்கிறான் ஏ இஸ்லாமிய சமூகமே ரெண்டு கூட்டத்தார்கள் ஒன்று பேதம் கொடுக்கப்பட்ட இவர்கள் முஸ்லீம்களுடைய பயங்கரமான விரோதிகள் இவர்களின் மூலமாகவும் ஏக காலத்தில் உங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்ரிகங்கள் இணைவாளர்கள் இவர்களிடத்தில் இருந்து சில வார்த்தைகளை நீங்கள் உங்களுடைய உள்ளம் நோகும் உங்களுடைய உள்ளங்களை உருத்தக்கூடிய உங்களுடைய இரத்தங்களை கொதிக்க வைக்கக்கூடிய நீங்கள் அதை கேட்டால் உங்கள் மனது அது கஷ்டப்படக்கூடிய வார்த்தைகளை சோதனை வரும் இது சோதனை இந்த மாதிரி கட்டத்தில் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் உங்களுக்கு எதிராக வார்த்தைகளை கொட்டுகின்ற நேரத்தில் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் நீங்கள் அவர்களுக்கு எதிராக கோஷம் போடுவதில் என்ற அர்த்தமும் கிடையாது நீங்கள் வந்தான் வருத்தான் இது உங்களுக்கு சொந்தமான நாடு இல்ல உங்களுக்கு சட்டத்தை தர முடியாது காடுகளில் இன்று மோசமான வார்த்தைகள் விழுகிறது இதை அல் குருவான் ஆயிரத்தி நானூறு முன்னால் சொல்கிறது இப்படிப்பட்ட கட்டத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் பதட்டப்படக்கூடாது நிலை குலைந்து போக கூடாது அப்படி நிலை குழந்தை போகி டென்ஷன் ஆகுவது இது முனாபிக்குரிய பண்பு என்றால் குருவான் சொல்கிறது பேசுகிறது இருக்கிறானே இவனுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு செடிவி நடந்தால் ஒரு சோதனை குறுக்கிட்டால் ஒரு கஷ்டம் நஷ்டம் சிக்கல் பிரச்சனை வந்தால் இவன் டென்ஷன் ஆகுவான் உள்ளத்தை குத்த வார்த்தைகளை கேட்கும் போது நீ பதட்டப்படக்கூடாது நிலை குலைந்து போக கூடாது அவர்களுக்கு எதிராக நீ பேச்சு கொடுக்க கூடாது நீ செய்ய வேண்டிய வேலை அல்ல குருவான் சொல்கிறார் இந்த மாதிரி கட்டத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த பதிலை அல்ல ரெண்டே ரெண்டு வார்த்தை மட்டும்தான் தான் குருவான் சொல்றார் ஆனால் இது ரெண்டு வார்த்தை தான் இதனுடைய ஆழம் அது அலாதியானது முதலாவதான் சொல்றான் இஸ்லாமிய சமூகமே இது மாதிரி சூழ்நிலையில் கட்டங்களில் நீ மேற்கொள்ள வேண்டியது பொறுமை என்ன ஈம்கொண்ட முஸ்லீமே நீ பொறுமையை கையாது நபிக்கு ஏசாத ஏச்சா எங்களுக்கு ஏற்ற நாம் வாங்கிடோ பைத்திய காலம் என்ற சூனியக்காரன் என்றார்கள் குடும்பத்துக்கு மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்தி திரும்பிகளுடைய சூழ்ச்சி இன்று இந்த உலகத்தில் வாழ்கின்ற இருநூறு கோடி முஸ்லிம்களோட மாத்திரமா ரசூலுல்லாவை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார் அதுல முதலாவது கட்டம் பால் கொடி கட்டம் ரசூலுல்லா பால் கொடிக்கிற கட்டம் அர்பணத்தை சொன்ன பிறந்ததற்கு பின்னால் இந்த உலகத்தில் அயாத்தாக்கிய முதலாவது பிறந்த அடுத்த சில வினாடிகளில் சுஜூத் செய்தார்கள் இந்த அற்புதத்தை இந்த தாய் ஆமினா இந்த ஹலிமாவிடத்தில் சொன்ன நேரத்தில் இந்த ஹலீமா எடுத்துக்கொண்டு போய் அவருடைய ஊரில் இருக்கும் ஒரு ஒரு எகுதி கூட்டம் வந்தது அஹலு கிதாபல்லவா வேதம் கொடுக்கப்பட்ட சமூகம் அல்லவா இவரை பற்றி என்னமாவது இவர்களுடைய வேதத்தில் சொல்லி இருக்கலாம் என்று ஓடோடி சென்று அந்த கூட்டத்தை சந்தித்து இந்த குழந்தையை ரசூலுல்லாவை காட்டி இந்த குழந்தையுடைய அற்புதத்தை சொல்லி இவரை பற்றி எங்களுடைய வேதத்தில் என்னமாவது இருந்தால் சொல்லுங்களேன் என்று சொன்ன மாத்திரத்தில் ஒட்டுமொத்தமான எகூதிகளும் பேசிக் வார்த்தை என்ன தெரியுமா இந்த வினாடியே இந்த பிள்ளையை கொன்றுவிடுங்கள் கொலை செய்து விடுங்கள் அதுக்கு பின்னால் அவர்கள் கேட்டால் அகுவ அனாதையா ஹலீமா பயந்து விட்டார் இது ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது பயந்து சொன்னார்கள் இல்லை இந்த குழந்தையுடைய தாய் நான் இவருடைய கணவரை காட்டி இதுதான் தகப்பன் என்று சொன்னார்கள் அந்த சொன்ன வாக்கு என்ன தெரியுமா இந்த புள்ள மட்டும் அனாதையாக இருந்தால் இந்த வினாடியே நாம் படுகொலை செய்திருப்போம் அவரை திருவயதிலேயே கொலை செய்ய பார்க்கிறார்கள் சொன்னா ஆயிஷா மூன்று வருஷத்துக்கு முன்னால அந்த கோட்டையில அந்த எனக்கு தந்த அந்த நஞ்சூட்டப்பட்ட உடம்புக்குள்ள வேலை செய்தி வேலை செய்தி பாவிட்டார்கள் அது நரம்பால ரத்தத்தை போவத தடுக்குது என்றார்கள் எவ்வளவு பெரிய வைத்தியர் வீடியோ கேமரா அனுப்பல கருவி வைக்கல சொன்னார்கள் ரெண்டு திவாயஸ் வருகிறது கண்ணியமானவர்களே ஒன்று அந்த கோட்டையில் அந்த மாமிசத்தை நஞ்சூட்டப்பட்ட மாமிசத்தை வாய்க்குள்ளே திணித்தார்கள் ஜிப்ரீர் அலிந்து அவர்களுடைய தொண்டையை பிடித்து சொன்னார்கள் சாப்பிடாதீங்க நஞ்சி கலக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு அந்த இறைச்சி துண்டு பேசியது ரசூலுல்லா ரசூ என்ன சாப்பிடாதீங்க கிட்டாபுகள் எழுதினார்கள் எல்லா நபிமார்களையும் கொலை செய்திருந்த கடைசியாக ரசூலுல்லாவையும் கொலை செய்தார்கள் கூட கொலை செய்ய முற்பட்டவர்கள் தாய்ப்புடைய பயணம் பேசுவதற்கு லேசி கண்யமானவர்களே ஒன்பது கிலோமீட்டர் ஒன்பது கிலோமீட்டர் ரசூலுல்லாவை வாலிப்பர்களை ஏறி கல் அடித்து அடித்து துரத்தினார்கள் ஒன்பது கிலோமீட்டர் ரசோலுடைய முழு உடம்பும் ரத்த கரையாக மாறியது ரத்த கரையாக எப்படி அடிபட்டிருப்பார்கள் எப்படி அடிபட்டிருப்பார்கள் அண்ணாவுடைய தடல்யா குழுங்கியது அண்ணாவுக்கு கோபம் வந்தது உடனடியாக ஜிபீன் அலித்ரா அனுப்பினார்கள் போருங்கள் ரசோல்லாவிடத்தில் அனுமதி கேட்டு அந்த ஊரை அழித்து நாசமாக்குங்கள் வந்து கேட்டு ஒரே வார்த்தை யார சூழல்லா ஒரு வார்த்தை சொல்லுங்க இந்த மலைகள் எல்லாம் ஒன்று இந்த தாய் நாம் அழித்து நாட்டமாக்குறோம் நாயகமே ரசோலுல்லா உடைய உடம்பு கல்லுப்பட்ட உடம்பா கல்லுபட்டு ரத்தம் உடம்பா ரசோலுல்லாட சொன்னார்கள் ரசூலுல்லா ஒவ்வொரு நபிக்குமல்ல பத்து மனிதர்களுடைய சக்தியை கொடுக்கிறான் ஆனால் எனக்கு அல்லாஹ் பத்து நபிமார்களுடைய சக்தியை தந்திக்கிறான் சுபாரண பத்து நபிமார்களுடைய சக்தியை சந்திக்கிறான் அந்த நபீட மேதில்தான் கல்லு பட்டு பட்டு பட்டு உடம்பு தகர்ந்தது ரசூலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ரசூலுல்லா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா வேணாம் வானம் ஜிபிரில் இவர்களுக்கு நான் எப்படி இஸ்லாத்தை எத்தி வைக்க வேண்டுமோ அந்த விதத்தில் நான் எத்தி வைக்க தவறிடுவிட்டேனோ தெரியாது இவர்களுடன் எப்படி நடக்க வேண்டும் என்று தெரியாமல் நான் நடந்துவிட்டேனோ தெரியாது நான் என்னுடைய என்னுடைய சாதுரிய குறவையும் அறிவுக்குறையும் என்னுடைய அல்லா குடத்தில் முறையீடு என்று பொறுமை காத்தார்கள் பொறுமையை முஸ்லிம் சமூகமே இப்படிப்பட்ட நிலைமைகள் வருகின்ற நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பொறுமை கொள்ளுங்க தஸ்மீரூ பொறுமையா நீங்க ரெண்டாவது அல்ல சொல்கிறான் உலகத்துல யாருக்கும் பயப்படைய வேண்டிய அவசியம் ஒரு முஸ்லிமுக்கு கிடையாது உலகத்தில் எந்த சூழ்நிலைக்கும் பயப்படக்கூடிய அவசியம் எங்களுக்கு கிடையாது நாம் பயப்படக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் ஆலமின் மாத்திரம் தான் வேறு யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சட்டத்துக்கு பயந்து மார்க்கத்தை தூக்கி வீச வேண்டிய அவசியம் இல்ல ஹத்தீக்கத்தை சொல்கிறேன் கண்ணியமானவர்களே ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் ஹிஜாப் தேவல் என்ற ஒரு குரலை இட்டாரிய சமூகம் பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் சிலர்கள் பேசினார்கள் யூனிவர்சிட்டிக்கு பல்கலைக்கழகத்துக்கு சொல்லல எனக்கு பயப்படுங்க இப்ராஹிம் அலைசலாத்திரம் எதை குறிப்பிடுகிறது நும் லேசான படைப்பாய்வன் ஒரு ஊருக்கு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாகாணத்துக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு தண்டத்துக்கு அரசன் ஆய்வன் இல்ல உலகத்தை ஆண்ட கொடூரமான மன்னர்களில் ஆவ கொடூரமானவன் உலகத்துடைய ஆட்சியம் அல்ல கொடுத்திருந்தான் என்ன நடந்தது பெத்த தகப்பன் ஆதர் கூட நும் பக்கம் மகனுடைய பக்கம் இல்ல பெற்ற இவன் அடுத்த பக்கம் இப்ரா தனி மனிதர் முழு உலகம் எதிராக இப்ராஹிம் அலிண்டிமுடைய அழிவுக்கு பின்னால் இன்னொரு ரப்ப இருக்கிறான் அவன் அல்லாவாக இருக்கிறான் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய ஆட்சிக்கு கீழால் ஒரு கொசு கூட வரக்கூடாது என்று எரிந்தான் அல்ல எப்படி சோதிச்சான் தெரியுமா வார்த்தையை அவன் பாவித்தானோ அதைவிட கேவலமாக அல்லா ஒரு நொண்டி கொசுவை மூளைக்கு அனுப்பி அவனுக்கு சாவை ஏற்படுத்தினார் இது எங்க ரப்போ பயம் அது அல்லாவுக்கு மாத்திரம் இருக்க வேண்டும் நாம் யாராக முழு உலகமும் சேர்ந்தாலும் என் பக்கம் அல்லா இருந்தால் அல்லாவுடைய பயம் இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக எங்கள் யாரையும் அல்லாஹ் கைவிட மாட்டான் இதுதான் குருவான் சூருகின்ற சருத்திரத்துடைய குறிப்பு கண்ணியமானவர்களே எனவே அண்ணா சொல்கிறான் ஏ மனித சமுதாயமே நீ செய்ய வேண்டிய கிளம்புகின்ற கட்டத்தில் நீ செய்ய வேண்டது பொறுமை கண்ணியமானவர்களே ஒன்றை மாத்திரம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இது முஸ்லிம்களுக்கு சோதனைதான் சந்தேகமே இல்லை சொல்கிறது ஆனால் அதைவிட பயங்கரம் என்ன தெரியுமா இது முஸ்லிம்களுடைய விரோதிகளுக்கு அழிவு வரப்போகிறது ஒன்று ஹிதாயத் அல்ல புடிக்கோகிறான் ஒரு சரத்திரத்தை வசனத்தை மாற்றம் போதை முடித்துக் கொள்கிறேன் இந்த நாட்டில் உருவாக்கிறதே ஒரு கூட்டம் ஐந்து வீதம் என்று சொல்கிறோமே இது மாதிரி ஒரு கூட்டம் அன்று சிறோனுடைய காலத்தில் இருந்து அனரப்புக்கும் அல்லா நான் தான் பிரம்மாண்டமான கிடையாது பைத்தியத்தாரன் ஒளறிவிட்டு போகட்டும் என்று அல்லா விட்டு வைத்தான் சார் என்னுடைய அந்தஸ்து தானே கை வைக்கிறான் ஒளறிவிட்டு போகட்டும் பைத்தியத்தாரன் என்று விட்டு வைத்தான் ஆனால் அந்த காலத்தில் ஒரு கூட்டம் விடவில்லை குரோன் சொல்கிறது இன்று எங்களை பார்த்து இறங்கிய வசனம் மாறி இருக்கிறது ரகசியமாக எங்களுடைய பாசைகள் சொல்வதாக இருந்தால் ரகசியமாக மன்னரை ஒரு கூட்டம் சந்தித்தது அவர்களை ஈமான் கொண்ட இந்த முஸ்லீம்களையும் நீங்கள் விட்டு வைக்க போகிறீர்களா இப்படியே நீங்கள் இவர்களை விட்டு வைத்தீர்கள் என்றால் இவர்கள் அடந்தேறி விடுவார்கள் பொருளாதாரத்தில் முன்னேறுவார்கள் இவர்கள் வந்தான் வருத்தான் இவர்கள் நாட்டை பிடிப்பார்கள் ஆட்சியை பிடிப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் தான் இன்றைய காலத்து எதிரிகள் பயங்கரவாதத்தை பாதித்தார்கள் ஆனால் குவான் சொல்கிறது எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் அந்த எதிரிகள் முஸ்லிம்களை பயங்கரவாதிகள் என்றார்கள் இவர்கள் பயங்கரவாதிகள் இவர்கள் தீவிரவாதிகள் இவர்களை விட்டு வைக்க இவர்களை விட்டு வைக்க கூடாது என்று எங்களுடைய பாசையில் சொல்வதாக இருந்தால் அவருடைய தலையை கழுவினார்கள் ஊதினார்கள் இதற்கு பின்னால் எடுத்த பயங்கரமான முடிவுதான் கால அபும் இல்ல இஸ்லாம் தோன்றிய காலத்தில் இருந்து எதிரிகளுடைய முயற்சி குருவான் சொல்கிறது ஒட்டுமொத்தமான ஆண்களையும் படுகொலை செய்தல் சுமார் எழுதுகிறார்கள் எழுபது ஆயிரம் ஆண்களை படுகொலை செய்தார்கள் நடக்கின்றட்சி ஒரே நாளில் பதினஞ்சு லட்சம் முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதற்கு பின்னால் உலகத்தில் இந்த சிரியாவுக்கு நடந்த ஆக பயங்கரமான அழிவு இன்று நடக்கக்கூடிய அழிவு எத்தனை வாணிப்பர்களை படுகொலை செய்தார்கள் ரெண்டாவது என்ன சொன்னது போட்டாக பயங்கரமான சட்டம் பெண்களை எல்லாம் மானவங்கப்படுத்த வேண்டும் பெண்களுடைய மானங்களை பறிக்க வேண்டும் பெண்களுடைய கண்ணியை உடைக்க வேண்டும் எங்களுடைய சிசுக்களை அவர்களுடைய வயிற்றுகளிலே உருவாக்க வேண்டும் இன்று தீட்டிய திட்டம் அல்ல அன்று போட்ட சட்டம் உலகத்தில் அமுல் ஆகி ஈராக்கில் என்ன நடந்தது கேள்விப்பட்டோமா ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டார் ஒரு மக்கள் இடத்தில் பத்துவா கேட்டார்கள் நாங்கள் ஆறு பேர் இருக்கிறோம் அதில் ஒருத்தர் அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு விட்டார் இஸ்லாத்தில் தற்கொலை செய்வது ஹராம் எங்களுடைய ஆண்களை கைது செய்ய வந்தவர்கள் எங்களை கைது செய்து கொண்டு போய் ஒரு அறையில் அடித்து எங்களுடைய ஆடைகளை எங்களை கலட்டி நிறுவனமாக்கி ஒவ்வொரு நாளும் எங்களை மான நாம் இப்படி வளர்ந்தவர்கள் அல்ல இஸ்லாமத்துடைய தேட்டம் உள்ளவர்கள் ஈவானுடைய ருசி எங்களுக்கு இந்த அவமானத்தை தாங்க முடியாது தற்கொலை செய்வதற்கு பசுவா இருந்தால் அனுமதி நாங்கள் தற்கொலை செய்து கொள்கிறோம் இஸ்லாமியர்கள் இவர்கள் அயோக்கியத்தில் ஒப்படைத்து அவர்களுடைய மானங்களை போக்கி சித்திரவதை செய்து கற்பழித்து இறப்பதை எங்களால் சகிக்க முடியாது எனவே எங்களுடைய பெண்களை நாங்களே கொலை செய்வதற்கு அனுமதி தாருங்கள் கியமான சிந்தித்து பாருங்கள் நெருங்க இமாம் மகதி வருவதற்கு ஆக கிட்ட முஸ்லீம்களுடைய மூன்று படை உருவாகும் மூன்று படை ஒன்று ஈரான் ரெண்டு பலஸ்தீன் மூணாவது சிரியா சிரியா சொன்ன அந்து அன்றுபாக்கள் கேட்டார்கள் எந்த படையோட நாம் உயிரோடு இருந்தால் போய் சேருவதே சொன்னார்கள் சிரியாவோட போய் சேருங்கள் கேட்ட கட்ட ஏன் சொல்கிறான் அந்த கட்டத்தில் உண்மையான ஈமான் அந்த மக்களிடத்தில் தான் இருக்கும் ஒன்பது வாணிப்பர்கள் சிறு குழந்தைகள் துருக்கி நாட்டை சேர்ந்த ஒரு மீடியாவுடைய பேட்டி காண்கிறார்கள் ஒன்பது இவர்களிடத்தில் நிறுத்தாட்டி சொல்லப்படுகிறது கொடுங்கோளன் பரிதாபமாக பச்சிரம் குழந்தைகளை கொலை செய்யக்கூடிய அயோக்கியன் இவனோடு இவன் தான் அல்லாவை விட சிறந்தவன் என்று சொல்லு என்று அந்த பச்சிலம் குழந்தைகள் கேட்கப்பட்ட நேரத்தில் அந்த ஒன்பது குழந்தைகளும் ஒருமித்தையும் இழுத்து அறுத்தார்கள் உண்மையான ஈ மாத நாங்கள் எங்களுடைய நாட்டில் ஒரு வார்த்தை பாவித்ததற்காக வேண்டி இஸ்லாமத்துடைய கலாச்சாரத்தை விடுவதற்கு தயார் கழுத்தில் கத்திய வைத்துக் கொண்டு அல்லா இல்லை என்று சொல்லு என்று சொன்ன நேரத்திலும் அந்த சிரியா மக்கள் ஈமானை விடவில்லை கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே சோதர்களே பயங்கரமான அநியாயம் நடக்கிறது இது இன்று நேத்து கட்டவிழ்த்து விடப்பட்ட அநியாயம் அல்ல அன்று காலத்தில் நடந்தது இந்த சட்டத்தை போட்ட மாத்திரத்தில் அல்லத்துக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அதிகாரம் எங்களுடைய சட்டம் எங்களுக்குரியது தீர்ப்பு எங்களுடையது பாதுகாப்பு எங்களுடையது வல்லரசு எங்களுடையது அனைத்து பவரும் எங்களிடத்தில் தானே இருக்கிறது வைங்கும் கதிலும் இந்த மூசாவும் இவர்களுடைய கூட்டங்களும் சிறுபான்மையினர் இவர்கள் கொஞ்சம் இவர்களை யாரும் கிடையாது எனவே கொண்டு குவியுங்கள் இருக்கிறது என்று பாவித்தார்கள் அல்லா சொன்ன இங்கே உண்டு நீங்கள் என் பக்கம் திரும்பங்கள் என்னிடத்தில் உதவி தேடுங்கள் நீங்கள் ஆயுதத்தை தூப்பது அல்ல என்றார் நீங்கள் சிறுபான்மையினர் உங்களுக்கு ஆயுதம் அல்ல எதிர்ப்பு கருத்து அல்ல ஆர்ப்பாட்டம் ரப்பக்கு முன்னால் உங்களுடைய கரத்தை செயல பாவத்தை விடுங்க பக்தியா விபச்சாரமா போதை பொருளா அநியாயமா அடித்திரட்டியமா அத்தனையை விட்டு ரப்பின் பக்கம் எண்ணின் பக்கம் திரும்புங்க நீங்கள் செய்ய வேண்டியக்கம் திரும்புங்கள் செய்த பாவத்துக்கு நாட்டில் பார்த்தலுக்கு முன்னால் நாம் பிடிச்ச நோம்பு நாம் கேட்ட துவா நாம் சிந்திய கண்ணி நாம் ஓதிய குணு தலையெத்த மாற்றவில்லை சொல்கிறான் உங்களிடத்தில் நான் எதிர்பார்ப்பது ஆயுதம் நோமத்தில் அல்லா தாத்துக்கொண்டிருக்கிறான் நிச்சயமாக சத்தியமாக நான் எங்களோட அவனின் பக்கம் நாம் திரும்பினோம் என்றால் நிச்சயமாக சத்தியமாக முழு உலகம் சேர்ந்தாலும் அல்லா கைவிட மாட்டார் கைவிட மாட்டான் எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களின் சோதர்களேஸ்லாம் கடைசியாக மத்தியால் பந்தாடுகின்ற பந்தாக முஸ்லிம்களாக எங்களை ஆக்கிவிடாதே ஒரு சோதனை பொருளாக ஆக்கிவிடாதே ரப்பே இவர்களுக்கு நீ அநியாயம் செய்ய அவகாசம் கொடுத்தால் இஸ்லாமத்துக்கு வருவதற்கு அந்நியர்கள் யோசிப்பார்கள் முடிவுகத்து என்று வார்த்தையை நயில் நதி ஏந்த கொண்டோல் ஓடுது என்று திரு அவுன் பாவித்தானோ அதே நயில் நதிக்கு எடுத்து முழு பட்டாளத்தையும் மல்லா அழித்து நாசமாக்கினாள் அந்த ரப்பு தான் இருக்கிறார் அந்த ரப்பதான் எங்களுடைய ரப்பு எனவே கண்ணியமான எங்களுக்கு சோதனை பொறுமையாய்ப்போம் ரப்பின் பக்கம் திரும்புவோம் பாவத்தை விடுவோம் தாஜ்ஜ தொழுவோம் நோன்பு பிடிப்போம் கண்ணீர் சிந்துவோம் நிச்சயமாக சத்தியமாக எல்லாம் எங்களுக்கும் உதவி கரங்களை நீட்ட காத்திக் கொண்டிருக்கிறான் எனவே கண்ணியமான எங்களுக்கு சோதனை அதே நேரத்தில் அவர்களுக்கு அறாபு வரப்போகிறது இதை நாம் புரிய வேண்டும் கண்ணியமானவர்களே எனவே நாம் மடத்தனமான முடிவுகளில் மேற்கொள்ளாமல் கண்ணியமானவர்களே இன்றும் நாட்டுடைய நிலைமை பயங்கரமான சூழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எப்பொழுது எகுதிகள் காலடி எடுத்து வைத்தார்களோ அன்றில் இருந்து இங்கேயும் பிரச்சின முஸ்லிம்களுடைய சனியா சட்டத்துக்கு மாற்றம் விளைவிக்கப் போகிறார்கள் இன்று பயங்கரமான ஒரு சூழ்ச்சி என்ன செய்கிறார்கள் தெரியுமா முஸ்லிம்களை வைத்தே பயன்படுத்துகிறார்கள் இந்தியாவுல நடந்ததே கையாளுகிறார்கள் ஐம்பது நாயிரம் இஸ்லாமிய பெண்களிடத்தில் அவர்கள் கையொப்பம் எடுத்து யூனிவர்சிட்டிக்கு பல்லரைக்காலத்துக்கு கொலேஜுக்கு ஹிஜாப் தேவை அல்ல முஸ்லிம்களுடைய கையொப்பத்தை எடுத்து இல்லாமல் ஆக்கினான் அந்த சதி இன்று எங்களுடைய நாட்டில் ஆரம்பித்திருக்கிறது சனியா சட்டத்தை இல்லாமலாக்க முஸ்லீம்களை பயன்படுத்தியே கண்ணியமானவர் ஒரு மோசமான சூழ்ச்சி நடைபெறுகிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இது அமுலுக்கு வந்தால் எங்களுடைய நிக்காக ஹராத்தில் போய்விடும் எனவே கண்ணியமானவர்களே மாஷா அல்லா இந்த ஒவ்வொரு பள்ளி வாயிலையும் ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள் ஜும்மாவுக்கு பின்னால அதற்கு எதிராக ஒரு கையொப்பம் ஏற்பாடு செய்து அந்த பெரிய இடத்தில் ஒப்படைப்பதற்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது எனவே இன்ஷால்லா வந்திருக்கக்கூடிய தவறாமல் அனைவரும் கையொப்பம் வைத்துவிட்டு செல்லுங்கள் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான் அதில் சந்தேகம் இல்லை அப்படிப்பட்ட உதவியை பெறக்கூடிய மக்களாக மாறுவதற்குரிய தௌசிக்கை ரப்பு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்குள் நசீபாக்குவான் ஆக பாவங்களை மன்னித்தருவார் ஓகே எங்களுடைய குற்றங்களை மன்னிச்சறவாயாக யா அல்லாஹ்ங்களை பெட்டு வளர்த்தின்ற நிலமை குருவாக்கி ஆளாக்க எங்களுடைய பெட்டோர் குறியை வளமாக்குவாயாக அவருடைய நோய்களை நிபுணமாக்குவாயாக எங்களுடைய பெட்டோர்ல யார் யாரெல்லாம் மண்ணறையில வாழ்ந்து கொண்டிருக்கார்களோ ரப்பே அவருடைய மண்ணறைகளை பொன்னறியாக மாத்திறியா அல்லாஹ் அவருடைய பாவங்கள மன்னிச்சறியா அல்லாஹ் அவங்களை சுவனவாசியுடைய பட்டியல்ல சேத்திறியா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கக கமானிடமாக தੰங்கிக்கூறிய எங்களுடைய மனைவி மக்கள பொறுந்தி கோயா அல்லாஹ் మార్కపట్కొడియా அல்லாஹ் దీన్உடைய బలకతకొడియా அல்லாஹ் పంబాటకొడిறியா அல்லாஹ் கெட்ட కొళ్ళగുകളെ కొడిత மோசமான நோய்களை கொடுத்து சோதி நடந்தாலும் என்ன சோதனை வந்தாலும் விடாமல் பாதுகாக்கக்கூடிய பக்குவத்தை செய்திருக்கிற்கு <muchas> மே நாம் கோபத்தை விடமத்து எதிராக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் பாதுகாத்தாயே <laughs> அப்படி பட்ட பள்ளிகள் இன்று இல்லையா அல்லாஹ் சுஜூத் செய்யப்படுகிறது நாயide எல்லவே உன்னுடைய பள்ளிகளை நீயே பாதுகாக்கிறயா அல்லாஹ் இஸ்லாத்தை முஸ்லிம்களையும் பாதுகாக்கிற ரப்பே இஸ்லாத்தை முஸ்லிம்களையும் பாதுகாக்கிறயா அல்லாஹ் எங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு அநியாயம் நடக்குதோ ரப்பே அங்கெல்லாம் உன்னுடைய உதவி கரங்களை நீட்டுறியா அல்லாஹ் அநியாயர்கள் கூடயா அல்லாஹ் வீமானில் பறகினமானவர்கள் கூடயா அல்லாஹ் ரப்பு இருக்கானா என் தேயோசிக்கத் துணிந்து விட்டார்கள் ரப்பே நீ பொறுமையாளன் யா அல்லாஹ் அதை ஏத்துக்கொள் குரோம் யா அல்லாஹ் இருந்தான் ரப்பே இந்த அநியாயங்களை பார்த்து கொண்டிருக்க முடியல குழந்தைகளை பெண்களை காக்காது ஏற்பாட்டில் என்றால் கூட்டத்தை அளித்தரப்பு நீதான இவர்களை அழித்து முழு உலகத்துக்கும் ஒரு பாடமாக நீ உருவாக்கி இருவாய் கடைசி வரைக்கும் இஸ்லாமத்தோடு எங்களுடைய உரிமைகளோடு இந்த பூமிக்கு மேல எங்களுடைய நாட்டிலேயும் ஈமானை விட்டு கொடுப்பதை விட்டு பாதுகாத்திடையால் அந்த சகாபாக்கள் எப்படி உறுதியாக இருந்தார்களோ அந்த உறுதி எங்களுக்கு தாயால் அந்த உறுதிப்பாட்ட தாயால் எத்தனை சோதனைகளையும் தாங்குவோம் பிரச்சனை இல்ல ரே உலகத்துடைய சோதனையை தாங்குவோம் ஒன்றை உலகத்தை விட்டு பிரியும் போது நாயனை திருப்பத்தை அடைந்த நல்ல கூட்டத்தில் கூடிய பாக்கியத்தை முழு பரம்பரை يا ده واخد دوانا عن ال